ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஞானதும் சாந்தரூபினும் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்களை செய்யறதுக்கு அஞ்சு விஷயங்கள் சரியாக அமையணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னா தேசம் நாம் செய்யக்கூடியதான இடம் நாம் செய்யக்கூடியதான காலம் செய்யக்கூடியதான அந்த தர்ம காரியம் அந்த தர்மத்தை செய்யக்கூடியவர் அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இவை அஞ்சும் சரியானபடி தான் அதனுடைய பலனை நாம் முழுமையாக அடைய முடியும் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய பலன்கள் குறைபாடுன்னு மட்டும் இல்லாமல் அதனால நமக்கு விபரீதமான பலன்களும் ஏற்படும் நேர் எதிர்மறையான பலன்களும் நமக்கு ஏற்படும் ஏன்னா நல்லவையை காட்டிலும் கெட்டதுக்கு தான் பலம் அதிகம் இப்போ ஒரு குடம் நிறையா நல்லா பால் காய்ச்சி ஏலக்காய் குங்குமப்பூ சர்க்கரையெல்லாம் நல்லா போட்டு ஸ்வீட்டாக ஒரு குடம் நிறைய பால் வச்சுருக்கு அந்த குடம் பால் விஷம் பண்ணுறதுக்கு இன்னொரு குடம் விஷம் நமக்கு வேண்டியதில்லை ஒரு டிராப் இருந்தால் போதும் ஒரு டிராப் விஷத்தை அந்த குடம் பாலில் விட்டுட்டால் குடம் பாலுமே விஷமாக ஆகிடும் ஏன்னா கெட்டவைகளுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி அதனால தான் நமக்கு இவ்வளவு ஜாக்கிரதப்படுத்தியிருக்கா நமக்கு நோய் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் போகிறோம் நோய் வந்துடும் அந்த நோய் சரியாகிறதுக்கு மருந்து சாப்பிட்றது குறைஞ்சபட்சம் மூணு நாள் சாப்பிடணும்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நல்லது நிதானமாக தான் பலனை கொடுக்கும் கெட்டவைகளுக்கு பலம் ஜாஸ்தி அதனால தான் நம்மளை ஜாகிரதைப்படுத்திகிட்டே இருக்கா இந்த இடத்துல தான் செய்யணும் இந்த காலத்தில் தான் செய்யணும் இன்னார் தான் செய்யணும் இந்த காரியத்தை தான் செய்யணும் அதுக்கு இந்த பொருட்களை தான் வச்சுக்கணும் அப்படின்னு இவ்வளவு தூரம் கட்டுப்பாடுகள் எதுக்கு அப்படின்னா நாம் நல்லது செய்யப்போக அது கெட்டதாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு கதைகள்லாம் நிறைய இருக்குது வேதத்திலேயே ஒரு கதை இருக்குது அந்த கதை என்ன சொல்கிறதுன்னா நாம் எந்த காரியத்தை செய்தாலும் சரியான முறையில் செய்யணும் மொரத்தப்பி செய்யக்கூடாது முரத்தப்பி பண்ணினா அதுக்கு பலன் கிடையாது ஒன்றும் நாம் எந்த தேவதையை உத்தேசித்து அந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த தேவதையே வரமாட்டார் அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படிதானே நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அதற்கு பெரிய மனுஷாலெல்லாம் கூப்பிடுறோம் அப்படின்னா நாம் செய்கிற காரியம் சரியான காரியமாக இருக்கணும் சட்டத்தப்பான காரியமாக இருக்கக்கூடாது அப்படி அந்த கட்டுப்பாடுகளோடு இருந்தால் பெரிய மனுஷாலாம் வந்து கலந்துப்பா நாம் செய்யக்கூடிய காரியங்களில் பெரிய மனுஷால்கே இவ்வளோ இருக்கிற போது தேவதைகளுக்கெல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக நாம் செய்யணும் அப்படி யோஜனை பண்ணணும் அப்படி சரியான முறையில் நாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய நமக்கு கட்டுப்பாடுகளை நமக்கு கொடுத்துருக்கா இதுக்கு தான் நமக்கு படிப்புன்னு வச்சுருக்கா வித்யேன்னு சொல்கிறோமே படிப்பு இந்த படிப்பு எதுக்கு அப்படின்னா இந்த காரியம் தான் நல்ல காரியம் இது நாம் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும் அதுதான் மகாபெரியவா நிறைய பேருக்கு படிப்புங்கறது நம் வாழ்க்கை முறைய சொல்லி கொடுக்கணும் அதுக்குதான் வித்தியன்னு பேரு அப்படின்னு பெரியவா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கா வித்தியன்னு எது அப்படின்னா எல்லாமே நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கறது அதுக்குதான் வேதம் மாத்தான்னு வேதத்துக்கு தாயார் ஸ்பானம் வச்சிருக்கோம் நாம் ஏன் அப்படின்னா எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கறது வேதம் தாயார் தானே நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குற உலகத்தில் வாழ வேண்டிய முறை நம்முடைய சொந்தங்கள் எத்தனையும் தாயார் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அது போலதான் வேதம் அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வேதம் என்ன சொல்றதுன்னா எது படிப்பு அப்படின்னா அங்கா நிவேதா சத்வாரஹா மீமாசா நியாய புராணம் தர்மஷாஸ்திரம் செத்து அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு வேதம் என்ன சொல்கிறதுன்னா துவா அப்படின்னு வேதம் சொல்கிறது நாம் அயனம் பண்ணணும் சுவாயம்னா நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதுக்கு சுவாத்தியாயம்னு பேரு நமக்கு பயன்படு நமக்கு பயன்படக்கூடிய படிப்புக்கு சுவாத்தியாயம்னு பேரு நமக்கு பயன்படக்கூடிய படிப்பு எது அப்படிங்கிறத இதே விஷயத்தை ரிஷிகள் நமக்கு ஒரு ஸ்லோகமாக நமக்கு காட்டியிருக்கா எதுன்னா அங்காணி ஆறு அங்கங்கள்னு இருக்கு சிக்ஷா வியாக்கரணம் சந்தகம் ஜோதிஷம் கல்பம் இவை ஆறுகளுக்கும் அங்கம்னு பேர் வேதாஷத்வாரா நான்கு வேதங்கள் மீமாசா மீமாசான்னு ஒரு படிப்பு நியாயவிஸ்தரகா நியாயம்னு ஒரு படிப்பு புராணம் புராணங்கள் தர்மசாஸ்திரம் சர்மசாஸ்திரம் இவைகள் பதினான்கு தான் வித்யா ஹேதா சதுர்தசா இந்த பதினாலுக்கு தான் படிப்புன்னு பேர் இப்போ நாம் லௌகிகமாக எவ்வளவோ படிக்கிறோம் பிஎஸ்சி எம்எஸ்சியிலேருந்து ஆரம்பித்து சிஏ நிறைய சொல்கிறோமே இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ளது இந்த பதினாலு வித்தியை தான் இந்த பதினாலு வித்தியினுடைய சாரம் தான் அப்படி நமக்கு புரிகிற பாஷையில் அமைச்சிருக்கா இந்த பதினாலு தான் வித்யை அதனால தான் நாம் லௌக்கிகமாகவே பார்த்தா கூட நான் சிஏ பண்ணுறேன் எம்சிஏ பண்ணுறேன் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம் எம்சிஏ படிக்கிறேன்னு நாம் யாரும் சொல்கிறது இல்லையே சிஏ படிக்கிறேன்னு நாம் சொல்கிறோமோ சிஏ பண்ணுறேன் பிஎஸ்சி பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் வேதம் பண்ணுறேன்னு யாரும் சொல்கிறது இல்லை வேதம் படிக்கிறேன் சாஸ்திரம் படிக்கிறேன் புராணங்கள் படிக்கிறேன்னு தான் சொல்கிறோம் நாம் சொல்கிறதே இப்படி தான் சொல்கிறோம் எம்சிஏ படிக்கிறேன்னு யாருமே சொல்லி நான் பார்த்ததில்லை எம்சிஏ பண்ணுறேன் சிஏ பண்ணுறேன் பண்ணுறதுன்னு தான் பேர் படிக்கிறேன்னு பேர் இல்லை ஆக நாமளே அதெல்லாம் படிப்பில் சேர்க்கலை ஏதோ நமக்கு லோக் உலகத்தில் ஏதோ அதை வச்சுருந்து நம்ம வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுறது அந்த பணத்துக்கு அதெல்லாம் உபயோகப்படுறது அந்த படிப்புகள் அவ்வளவுதான் அதையனால தான் அந்த படிப்புகள்லாம் கூட சர்ட்டிஃபிகேட் இருந்தால் போதும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிஏஓ எம்சிஏ எம்காம் இதெல்லாம் இருக்கே சர்ட்டிஃபிகேட் இருந்தால் நமக்கு உத்தியோகம் கிடச்சிடும் ஆனால் இந்த வேதம் சாஸ்திரங்கள்லாம் இருக்கே சர்ட்டிஃபிகேட் இருந்தால் போகாது சொல்லணும் ஒரு இடத்துல ருத்ரஜபம் நடக்கிறது அப்படின்னா நான் ருத்ரம் அத்தியனம் பண்ணி பரிக்சை கொடுத்து இப்போ சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கேன்னு ருத்ரம் சொன்னதாக ஆயிடுமா ஆகாது ருத்ரம் சொல்லணும் சொல்லி அதுதான் லௌகிகமான படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் உள்ள வித்தியாசம் வேதம்னு எப்படின்னு கேட்டால் இப்போ லௌக்கிகத்தில் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும் நாம் குழந்தைக்கு படிப்பு எல்கேஜி ஒரு வருஷம் யூகேஜி ஒரு வருஷம் ஒன்றாவது ஒரு வருஷம் ரெண்டாவது ஒரு வருஷம்னு ஒரு ஒரு ஒரு வருஷமாக ஒரு ஒரு வருஷத்துலேயும் புஸ்தகம் வேற சொல்லி கொடுக்குற டீச்சர் வேற சொல்லி கொடுக்குற கிளாஸு வேற அத்தனையுமே வேற வருஷா வருஷம் மாறும் இது எல்லாமே படிக்கிற போது நாம் வச்சுருந்துருக்கிற புஸ்தகம் வேற நாம் உட்கார்ந்து படிக்கக்கூடிய கிளாஸும் வேற நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சரும் வேற நாம் மனப்பாடம் பண்ணுற ரெய்ம்ஸும் வேற ரெண்டாவது போயாச்சுன்னா இது எல்லாமே மாறிப்போயிடும் அப்போது ஒன்றாவதில் நாம் மனப்பாடம் பண்ணின ரெய்ம்ஸோ அந்த கதைகளோ நாம் ஞாபகம் வச்சுட்டுருக்கணுங்கிற அவசியம் இல்லை மறந்துவிடலாம் ரெண்டாவது வருஷம் புதுசாக ஆரம்பமாகும் ஆனால் வேதத்துலே அப்படி இல்லை இந்த வேதம் சாஸ்திரங்கள் இதெல்லாம் எப்படின்னா ஸ்டோர் ஆயிண்டே வரும் மூலையில் அவன் முதல்ல என்ன வேதம் படிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த வேத மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டே வரணும் பதிமூணு வருஷ காலம் ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா பதிமூணு வருஷம் படிக்கிற படிப்பு பூரா அவன் மூளையில் ஸ்டோர் ஆயிருக்கு சேர்ந்துருக்கு அதனால தான் பதிமூணு வருஷம்னு வச்சுருக்கான் பன்னெண்டு வருஷ காலம் துவாதச வருஷம் அதீத்தானு ரிஷிகள் நமக்கு சொல்கிறா பன்னெண்டு வருஷ காலம் வேதம் படிக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா அதை பூரா நம்ம மூலையில ஏத்தணும் லௌகிக்க படிப்பு மாதிரி இல்லை இந்த வேதம் பூரா மூலையில ஏத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லிதான் மூலையில ஏத்தணும் ஒரேடியாக மனப்பாடம் மன்னி மூளையில ஏற்றினா அவனுக்கு சித்தபிரமம் வந்துடும் சித்தபிரமம்னா மூளை கலங்கி போயிடும் வேற எதையுமே மூளை கிரகிக்காது கிடுகு ஒரு விஷயத்தை நாம் ப மனப்பாடம் பண்ணி மூளையில சேர்த்துட்டா அதை விட அதை தவிர வேற எதுவுமே அவன் மூலையில் ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தான் பன்னெண்டு வருஷ காலம்னு நமக்கு ரிஷிகள் நமக்கு வச்சுருக்காள் துவாதச வருஷம் பிரம்மச்சரியம் சீதா அப்படிலாம் கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூலையில் ஸ்டோர் பண்ணினாதான் எந்த படிப்பு படித்தாலும் அவனுக்கு ஏறும் அப்படி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த வேதவித்ய இந்த வேத வித்யை படித்தவனுக்கு பாக்கி அத்தனை படிப்புகளும் ரொம்ப சுலபம் ஈஸியாக வந்துடும் அதுக்குன்னு நாம் ஒரு வருஷ காலம் செலவு பண்ண வேண்டியது இல்லை அதனாலதான் வேதம் படித்தவாளுக்கு ஒத்தாசைக்காக தான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியெலாம் வச்சிருக்கான்னு நாங்கள் சொல்கிற வழக்கம் ஓபன் யூனிவர்சிட்டி திறந்த வெளி பல்கலைக்கழகம்லாம் வச்சுருக்கா எதுக்கு அப்படின்னா ஒருத்தன் வேதம் முடிக்கிறதுக்கே அவனுடைய காலம் பூரா செலவாயிடுறது அதுக்கப்புறம் அவனுக்கு உலகத்துக்குள்ள தேவையான படிப்புகள்லாம் எப்போ படிக்கிறது அப்படின்னா இது மாதிரி வேதம் முடிச்சுட்டு அவன் போனாலும் அந்த படிப்பெல்லாம் ரொம்ப சுலபமாக வந்துடும் அதுக்கு ஒரு வருஷ காலம் அவன் செலவழிக்க வேண்டியதே இல்லை அதான் மகாபெரிவா அடிக்கடி சொல்லுவாள் வேதா வேத பாடசாலையில் ஒருத்தன் இருந்தான்னா ஒவ்வொரு பையனுமே ஒரு ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு பெரியவா சொல்லுவாள் ஒரு ஒரு பையனும் ஒரு ஒரு பல்கலைக்கழகம் ஏன்னா அவ் அந் அவ்வளோ அளவு அவனுடைய மூல கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக ஆகும் காரணம் என்னன்னா இந்த மணப்பாட மன்னுடைய சக்தி எப்படி எல்லா படிப்பையும் நாம் கிரகிக்கிறதுங்கிற சக்தி இவைகள்லாம் வரும் இந்த படிப்பு படிக்கிறதுனால அப்படின்னு வச்சிருக்க அதனால தான் வித்தியேன்னு பேர் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்கக்கூடிய வித்தி அதையெல்லாம் வேதம் இந்த அங்கங்கள் இந்த சாஸ்திரங்கள் இவைகளையே அடிப்படையாக வச்சுன்னு நமக்கு எந்த படிப்பு வந்திருக்கோ அதுக்குத்தான் படிப்புன்னு பேர் அதுக்குத்தான் வித்தியன்னு பேர் இந்த வித்தியை நமக்கு எங்கே எதை எப்போ எப்படி எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது இதுக்கு ஒரு கதை இருக்குது வேதத்திலேயே எந்த காரியத்தை செய்தாலும் முறைப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்